பெருமான சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இன்னொரு ஒரு சோகமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்னவென்றால் அதுல் மற்றும் ஹாரா என்ற இரண்டு கோட்டத்தை சார்ந்த சில மனிதர்கள் வருகின்றார்கள் ரசுல்லா இஸ்வாலத்தில் வந்து சொல்கிறாங்க யார் ரசூல்லா எங்கள் ஊரில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் எங்கள் ஊரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய மக்கள் தயாராக இருக்கிறாங்க அதனால் நல்ல விவரம் அறிந்த தாயிகளை நீங்கள் அனுப்பி வச்சிங்கண்டா அங்கே வந்து அந்த மக்கள் தாவா செய்ய எங்கள் மக்கள் இஸ்லாத்தியத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் நல்ல மார்க்கப்பட்டுள்ள நல்ல மார்க்கத்தை பற்றி தெளிவாக பேசக்கூடிய சில பேரை எங்களுக்கு அனுப்பி வைங்க என்ற அந்த அவள் மற்றும் காரா என்ற இரண்டு கூட்டத்தை சார்ந்தவர்கள் வந்து பெருமானா செல்லம் உரையிடுறாங்க அவர்களுடைய அந்த ஈமான் கொண்டதையும் அவர்களுடைய அந்த முறையீட்டையும் பெருமானா சல்லல்லா அலுவலம் நம்பி என்ன பண்றாங்க ஆசிமி படம் சாபித் ரசியுல்லாஹுத்ஹு என்றாபியினுடைய தலைமையிலே ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறாங்க இந்த பத்து பேர் கொண்ட குழு ரசூல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய கட்டளைப்படி அந்த அதல் மற்றும் காரா தாவா செய்வதற்காகனால் வந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே அந்த அதில் கூட்டத்தை சார்ந்த காபியர்கள் தங்களுடைய கூட்டத்தாருக்கு தகவல் தெரிவித்து திடீரென்று பெருமானா சல்லல்லா அலி அவருடைய சகாபாக்களை பத்து பேரையும் காபியருடைய கூட்டம் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க சூழ்ந்த உடனே சகாபாக்கள் அவங்க என்ன இவங்க ஜிகாதுக்கோ சண்டைக்கோ போல அல்லாடைய பாதல இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்காண்டி தாவாசியத்துக்காண்டி போறாங்க அதனால இவங்களுக்கு எந்த ஆயுதமும் இல்லை ஆனால் இவர்களை சுற்றி காஃபியர்களுடைய கூட்டம் அப்படியே ஆயுதம் இந்திய கூட்டம் சூழ்ந்துக்கிறாங்க இருந்தாலும் சகாபாக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தற்காப்புக்காகவும் அந்த காஃபியர்களோடு போர் செய்ததில் ரொம்ப ஒரு வலுவான யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தில் ஏழு சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்டுறாங்க பத்து பேர்ல ஏழு பேர் சகிதாக்கப்படுறாங்க அதுல ஒருத்தவங்க ரதி அல்லாஹு குபைப் ரதி அல்லாஹுல்லான இன்னொரு சஹாபி இந்த மூன்று பேர் மட்டும் உயிர் தவிச்சிடுறாங்க ஆனால் இந்த குறைசிகள் குபைப் ரதி அல்லாஹத்துலான் மூணு பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க குபை பிரதில இன்னொரு சஹாபி இந்த மூன்று பேரையும் அழைச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க கொண்டு வந்தவங்களுடைய கூட்டத்தாருக்கு முன்னாடி அந்த மூன்று சகாபாக்களையும் இழிவுபடுத்தி பெருமான செல்லால சிலத்தையும் வாயில வந்தவரெல்லாம் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறாங்க அப்ப அந்த நேரத்தில் குபை கேட்கறாங்க குபைபே இப்ப மட்டும் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்ன மதினாக திருப்பி அனுப்பிடுறோம் குடும்பத்தாரோடு அனுப்பிடுறோம் ஆனால் நீ சூழ்ச்சி பண்ணி முகம்மது எப்படியாவது இங்கே வர வச்சிடணும் செல்லதால செல்லும் அவங்களை இங்கே வர வச்சுட்டேன்டா நான் அவரை பிடிச்சிட்டு ஒன்னே விட்டுடுறோம் என்ன சொல்கிற அப்படின்ன உடனே குபை ரஜி அல்லாஹத்துல பண்ணாங்க அந்த காஃபியர் அந்த கேட்ட காஃபியருடைய முகத்தில் காரி துப்புனாங்க துப்பிட்டு சொன்னாங்க அந்த காஃபியரை எதிரியே என்னுடைய உயிரை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து அதாவது எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து உன் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பகரமாக கண்மணி நாயகம் செல்லல்லாலை உடம்புல ஒரு முள்ளு குத்திக்கணும்னு சொன்னாலும் கொத்துக்க மாட்டோம் பெருமானார் செல்லல்லாத உடம்புல சின்ன முள்ளு குத்திடுறேன் ரைட்டா முள்ளல குத்திக்கிறேன் ஆனா அதுக்கு மேலே உன்ன உடம்ப உன் உயிரோட விட்டுறேன் என்று சொன்னால் எங்களுடைய உயிரை கொடுத்தாவது பெருமானாருடைய புண்ணிய உடம்பிலே புனித உடம்பிலே ஒரு முள் குத்துவதை நாங்கள் தடுப்போம் அப்படிப்பட்டவங்கள்ட்ட வந்து காட்டி கொடுக்க சொல்ற அப்படின்னு சொன்னவங்கன்னு இந்த காஃபி கோவம் வந்து குபைம் ரத்தியுள்ளாஹத்துல கழுவுல ஏற்றிடுறாங்க ஒரு பெரிய மரத்தில் கைத்தை கட்டி தூக்குள் தொங்க விட்டுறாங்க தொங்க உணவுக்கு முன்னாடி குபைம் ரத்தியல்லாஹத்துல சொல்கிறாங்க சரி ஓகே என்னை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு ரெண்டு ரக்கா பெர்மிஷன் கொடு அப்படின்னாங்க ஆ தொழுதுக்க அப்படின்னாங்க குபைம் ரத்தியுள்ளாஹூத்லூ ரெண்டு ரக்கா தொழுது அல்லாட துவா செஞ்சாங்க தன்னோட உயிர் போகக்கூடிய போக அந்த நேரத்துலேயும் அழுது தன்னுடைய சொர்க்கத்திற்காக அல்லா அல்லதுவா செஞ்சுட்டு யா அல்லா நாங்கள் இங்கே ஷஹிதாக்கப்படும் எங்களுடைய இந்த செய்தியை பெருமானா சல்லல்லா அலிசலத்துக்கு எத்தி வைப்பாயாக அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை சொல்வாயாக அப்படின்னு சொல்லி இறுதியா ரசுல்லா இஸ்லாத்து சலான்னு சொல்லிட்டு குபைப் பிரதி அல்லாஹோ கழுவுல ஏற்றப்படுகின்றார்கள் ரசாபாக்களோ கண்டிருக்கிறாங்க திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னாங்க சஹாபாக்களுக்கு ஒன்னும் புரியல என்னைய அரச என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க குபை அல்லாவுடைய பதவி செய்திதாக்கப்பட்டு விட்டார் அவர் இறுதியா சொன்ன சலாத்தையும் அல்லா அரபுல்லாலும் மழக்குமார்க்கு சேர்த்து வச்சான் அப்படின்னா அப்ப சாஹாபாக்களுக்கு ஆச்சரியம் அல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக தாவா சேர்த்துக்கடல போனாங்க ஏன் அவங்க போய் அவங்க கொல்லப்படணும் செய்திதாக்கப்படணும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் அசுல்லா சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இல்ல அங்க ஏதோ நடந்திருக்கு அல்லா ரபுல்லான்னு குடிசீக தகவல் சொல்லுவான் அப்படின்றாங்க இந்த நிலையில மீதி ரெண்டு சஹாபி இருக்கிறாங்க அதாவது உகது போருக்கு தலைமை தாங்கி வந்தாலே சஃபானிபு உமையா அந்த சஃபானிபு உமையா என்ன பண்றான் அந்த ஜெய்துனு சாபித்த வந்து ஜெய்துனு திசனா ரதி அல்லாஹு வந்து விலக்கு வாங்கிட்டு போயிடுறான் விலக்கி வாங்கி சொல்றான் இந்த மாதிரி இவரு தான் வந்து என்னுடைய மூத்த சகோதரர் மதில் பொருளை கொண்டார் அதுக்கு அதுக்காண்டு எனக்கு இவர் விலைக்கு விற்றுருங்க நான் இவரை பழிவாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெய்தீம் நிதி திசானா ரதியல்லாஹுத் லானுவை விலைக்கு வாங்கி கூட்டிட்டு போய் சஃபான் என்ன பண்ணுறா குல பண்ணிடறான் அடுத்து கடைசியாக இருந்தது ஆசிம் ரதி அல்லாஹ் லானுவா ஆசிம் ரதியந்தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க தங்களுக்கு எதிரிகிட்டேருந்து என்ன பண்ணாங்க ஒரு இவங்களுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று கிடச்சிது அந்த ஆயுதத்தை வச்சு எதிரிகளோட போராட ஆரம்பிச்சிட்டாங்க போராட ஆரம்பிச்சோடனே எதிரிகள் கடைசி நேரத்துல கடுமையான போர் நடந்து கடைசியில் எல்லாம் சூழ்ந்துகிட்டு ஆசிம் நதி அல்லாஹூத்துல சகிதாக்கிறாங்க ஷகிதாக்கிற நேரத்தில் ஆசிம் ரதி அல்லாஹூத்து நல்லாட துவா செய்யறாங்க யாருலா என்னுடைய ஜனாசா இந்த பாவீங்க இப்படி கண்டிப்பா காட்டிலே போட்டுருவாயிங்க அதனால யாருலா நான் என்ன எந்த எந்த ஒரு காஃபியனுடைய கெட்ட கையும் என்னுடைய ஜனாசாவை தீண்டிவிடாமல் பாதுகாத்துரு ஏன்னா நான் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களால என்ன தொட முடியல நான் போராடுற கடைசி வரைக்கும் நான் மூத்தா போன பிறகு என்னுடைய ஜனாசாவை சின்ன பின்னப்படுத்தாம இருக்கிறதுக்கு அவங்கள என்ன நெருங்க விடாத யாழ்லா அப்படின்னு துவாசஞ்சி செய்தாயிராங்க அந்த செய்தி குறைஷிகளுக்கு வருது பத்து பேர் மூத்த ஆயிட்டாங்கிற செய்தி குறைஷிகள் வருது வந்தவன குறைஷிகள் என்ன பண்ணாங்க சரி அந்த ஆசிமுடைய உடம்பையாவது நம்ம கட் பண்ணிட்டு வருவோம் அந்த அவருடைய கையை காலை விட்டுட்டு வரலாம் எப்படி அம்சாரதியா ஒருத்தலை ஓது போரில் சின்ன பின்னப்படுத்துனாங்களோ நீ சொன்ன அந்த வரலாற்ற அதே மாதிரி ஆசிம் ரதி அல்லாஹத்துல சின்ன பின்ன படத்திலான்னு சொல்லி எதிரிகள் வர்றாங்க ஆனால் சகோதரர் ஆசிம் ரதி அல்லாஹத்துக்கு கடைசியாக செஞ்ச துவா அல்லாஹ் கவுல் செஞ்சு என்ன பண்றான் அவங்களுடைய உடம்பை சுத்தி ஒரு பெரிய தேனி கூட்டத்தில் அனுப்பிடுறான் தேனி தேனி கூட்டம் சுத்தி சுத்தி வருது எப்படி தேனி அடைய தேனி சுத்தி வருமோ அந்த மாதிரி ஒரு பெரிய தேனி கூட்டம் ஆசியம் ரீதியான ஜனாசாவை சுத்தி வருது எதிரிகள் ஆசிம் ரதி அல்லாஹத்துல ஜனாசாவை சின்ன பின்ன படத்திலானு வரும் பொழுது அல்லா ரபுல் ஆலமீன் அவங்களுடைய உடலை சின்ன பின்ன தேனீக்களை விட்டு பாதுகாத்துறான் ஹயர் இந்த செய்தி நம்ம சில அழுத்துக்கு வருது ரசாய் சல்லல்லா அழுத்த செய்தி பத்து பேர் பத்து சகாபகங்கள் செய்தாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோடன பெருமான சல்லா கடுமையாக வருத்தப்படுறாங்க பாவைங்க ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி நிறைய சகாபகளை கொலை பண்ணிட்டானுங்களே அப்படின்னு ரசி சல்லா அலிஸ்லம் கடுமையான வருத்தப்படுறாங்க ஆனால் அவர்களுடைய அந்த வருத்தத்திற்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் அடுத்த சில மாதங்களிலேயே அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது இதைவிட மோசமான சம்பவம் இதே மோசமான சம்பவம் நடக்குது